வணக்கம் நச்சினியின் ஆயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஒன்றாவது செய்தி சேவை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரில் இருந்து கண்ணகி மைல் சாமி தமிழக செய்திகள் திருச்சி காவிரி முக்கொம்பு அணையில் கொள்ளிடம் பெரியும் பகுதியில் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடியில் புதிய கதவணை கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் தற்போது முக்கொம்பு அணையில் தற்காலிக தடுப்பணை கட்டும் பணியில் முன்னூறு ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து செல்வோரும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவு டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு நிரப்பப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழகத்தில் பத்து வருடங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஆயிரத்து கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் மாவரத்தில் ஒரே நேரத்தில் பதினைந்து பேர் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய இருசக்கர வாகனத்தை தயாரித்து இந்திய தொழில் தொடர்பு கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழக மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தில் வழங்கப்படும் படிப்புகளில் மூன்றிற்கு மட்டுமே பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் வழங்கியிருப்பதால் தொலைதூர கல்வி நிறுவனத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் மகாத்மா காந்த நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உடல் உழைப்பின் மேன்மை என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கட்டுரை போட்டி நடத்தவுள்ளதாக காந்தி அமைதி அறக்கட்டளையின் செயலர் எஸ் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு சென்னை ராணிமேரி கல்லூரியில் செப்டம்பர் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் நடைபெறும் சென்னையில் புளுடூத் மூலம் தேர்வில் முறைகேடு செய்த தமிழக ஐ அதிகாரி சபீர் கரிமை மத்திய உள்துறை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ளது பாதுகாப்புத்துறையில் பணியாற்ற பெண்கள் அதிக அளவில் முன்வர வேண்டும் என்று அத்துறையின் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அணைகளையும் சீரமைக்க தமிழக அரசு சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார் அரசு அலுவலகங்களுக்கு தேவையான கணினி பிரிண்டர் மடிக்கணினிகள் கண்காணிப்பு கேமராக்கள் செல்லிட உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை ஆன்லைன் மூலமாக கொள்முதல் செய்யும் புதிய திட்டமாக எல்கார்ட் நினிய சந்தை என்ற புதிய கொள்முதல் முறையை தகவல் தொழில்நுட்பவியல் துறை அறிமுகப்படுத்த உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை துறைமுகம் வழியாக கடத்த முயன்ற பதினேழு மெட்ரிக் டன் செம்மரக்கட்டைகளை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர் கோவையில் செயல்பட்டு வரும் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தை லக்னோவிற்கு மாற்ற மீண்டும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கோவை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் கே பி நாகராஜன் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆக்கிரமிப்பை எதிராக தாக்கலான வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனுதாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதை கேரள பேரிடர் நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்டது இந்திய கடற்படைக்கு ரூபாய் இருபத்தி கோடி செலவில் 111 பதினொன்று ஹெலிகாப்டர்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது சபரிமலை பம்பை நதியின் குறுக்கே இரண்டு தொங்கு பாலங்களை ராணுவம் அமைக்க உள்ளதாக தேவஸ்தான போர்டு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குமாறு தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியினருக்கு தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் அழைப்பு விடுத்துள்ளாா் கேரள மாநிலத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனம் பில் கேட்ஸ் அவரது மனைவி மெலிண்டா கேட்ஸ் இணைந்து நடத்தும் கேட்ஸ் அறக்கட்டளை ரூபாய் நான்கு புள்ளி ஒன்று எட்டு கோடி நிவாரணம் அளித்துள்ளது ஹரியானா மாநிலம் மிர்ஜ்பூரில் தலித் குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கேட்கனவே பதிமூன்று நபர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சிறை தண்டனையை தில்லி உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உறுதி செய்தது தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் அச்சு ஊடகங்களில் அரசு விளம்பரங்களுக்கு தடை விதிப்பது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் தேர்தல் ஆணையம் கருத்து கேட்க உள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சிங்கப்பூரில் மருத்துவ காப்பீடு கோரும் முறையில் தொழில்நுட்ப ரீதியாக புதிய யோசனையை முன்வைத்ததற்காக இந்திய மாணவர்கள் மூன்று பேருக்கு தொழில் விருது வழங்கப்பட்டுள்ளது பெரு மற்றும் பிரேசில் நாடுகளின் எல்லைப் பகுதியில் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தென்கொரிய முன்னாள் அதிபர் பாக் கியூ ஹைக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மேலும் ஒராண்டிற்கு சிறை தண்டனையை நீட்டித்தது காஷ்மீர் விவகாரம் உள்பட நிலுவையில் இருக்கும் அனைத்து விவகாரங்களிலும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டு இந்தியாவுடனான உறவை பாகிஸ்தான் மேம்படுத்த விரும்புவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹ்மூத் குரேஷி கூறியுள்ளார் சர்வதேச சந்தைகளில் வர்த்தகம் சுணக்கமாகவே காணப்பட்டது ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் பங்குச்சந்தைகளில் பாதிப்பை உண்டாக்கியது மும்பை பங்குச்சந்தையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வர்த்தகத்தில் சென்செக்ஸ் எண்பத்தி நான்கு புள்ளிகள் சரிந்து முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஓரு புள்ளிகளில் நிலைத்தது தேசிய பங்குச்சந்தையில் நடைபெற்ற வர்த்தகத்தில் நிப்டி இருபத்தி ஐந்து புள்ளிகள் குறைந்து 11.557 ஐநூற்று புள்ளிகளில் நிலைத்தது கேரளாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பின் காரணமாக டயர் தயாரிப்பு நிறுவனங்களின் லாப வரம்பு ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து இரண்டு சதவீதம் குறைய வாய்ப்பு உள்ளதாக இந்தியா ரேட்டிங் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை ஆண்கள் ரிசர்வ் பிரிவில் இந்திய அணி வியட்நாமை எதிர்கொண்டது இதில் இந்தியா ஐந்திற்கு 3 என்ற கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது இதேபோல பெண்கள் அணியும் கால் இறுதிக்கு தகுதி பெற்றது ஐந்திற்கு மூன்று என்ற கணக்கில் மங்கோலியாவை வீழ்த்தியது பாலிம்பங்கில் நடைபெற்ற படகு போட்டியில் இந்திய வீரர்கள் ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் ஜிம்னாஸ்டிக்ஸ் பேலன்ஸ் கீம் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் தீபா கர்மாக்கர் ஐந்தாவது இடத்தையே பெற முடிந்தது திரைச்செய்திகள் இரண்டு படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் சமுத்திர கனி பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் அவர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த ஆண் தேவதை வெள்ளை யானை இரண்டு படங்களும் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது கேமியோ பிலிம்ஸ் தயாரிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இமைக்கான் நொடிகள் என்ற திரைப்படம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் அறுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்களை காக்கும் என்று நடிகர் விவேக் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார் மறக்க முடியுமா என்ற தலைப்பில் திரை உலகினர் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு புகழ் வணக்கம் செலுத்தி வருகின்றனர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இது போல பல தரமான தினம் தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்